நாற்பத்தி ஏழு பராகும் அவர்கள் கூறியதாவது நாங்கள் நபிசல்லமாக அலேஹி வசல்லம் அவர்களுடன் தூடும்போது அவர்கள் துக்கூவிலிருந்து தலையை உயர்த்தி சஜிதாவுக்கு சென்றதை நாங்கள் பார்க்கும் வரை நின்று கொண்டிருப்போம்